ஏற்பட கூடிய சோர்வு உடல் பலவீனம் இதை போகக்கூடிய எலி மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க மூக்கரிட்டி கீரை இருக்கா அதோட வேர் எடுத்து நழல்ல உணர்த்தி போட் பண்ணி வச்சுக்கிட்டு மூணுல இருந்து அஞ்சு கிராம் அளவு எடுத்து தேன்ல குழைச்சி காலை மாலை இருவே வேலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்போம சோரியா தடுக்கப்படும் இதை வந்து பெண்கள் பயன்படுத்தினாங்கன்னா வெள்ளைப்படுதல் நோயும் குணமாகும் என்னென்ன உங்களுக்கு இந்த துளி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்